அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இன்று ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி ஒரு சாராரால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எனவே இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி நன்னாளிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை நன்றாக வணங்கி உங்கள் எல்லோரையும் மனமாற வாழ்த்துகிறேன் குறைவிழா நிறைவு என்பது பற்றி ஆராய்ச்சியை செய்து அந்த குறைவிழா நிறைவு என்பது நமது உண்மை ஸ்வரூபம் என்பதை பற்றி ஸ்ருதி யுக்தி அனுபவங்கள் மூலம் ஓரளவு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இதை நன்றாக புரிந்து கொள்வதற்காக அடிப்படையிலிருந்து கருத்துக்களை சிந்திக்க வேண்டும் என்று எண்ணி மனித பிரச்சனை மேன்மையையும் வாக்கியங்களிலே நமக்கு இருக்க வேண்டிய பரிபூர்ண விஸ்வாசம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரத்தையையும் ஓரளவு தெரிந்து கொண்டோம் பிறகு அவைகளை நாம் நன்கு கற்க வேண்டும் பொறுமையுடன் ஆர்வத்தோடு நன்கு கற்க வேண்டும் என்பது பற்றியும் ஓரளவு சிந்தித்தோம் அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று அடுத்தபடியாக பேசினோம் விருப்பு விருப்பை நீக்கி சாஸ்திரத்திலே சொன்னபடி நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொண்டிருக்கிறோம் ஓரளவிற்கு இவற்றை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு நாம் மீண்டும் மீண்டும் இது போன்ற கருத்துக்களை ஆழ்ந்த சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று அதனுடைய அடுத்த படிக்கு நான் சொல்லுகிறேன் நமக்கு உரிய கர்மங்களை நாம் முறையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து கடவுள் நமக்கு மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கரணங்களை அருளி செய்திருக்கிறார் இதற்கு திரிகரணங்கள் என்று சாஸ்திரத்திலே பெயர் தமிழிலே உள்ளம் உரை செயல் என்று சொல்லுவார்கள் மனசு இந்த மூன்று கருவிகளையும் நாம் செம்மையாக செம்மையாக வைத்திருப்பதுதான் நாம் செய்ய வேண்டிய பணி ஆன்மீகத்திலே முக்கியமாக செய்ய வேண்டியது குறைவிலா நிறைவை உணர்வதற்கு அடிப்படையான விஷயங்களிலே இதுவும் முக்கியமானது இதை பொறுத்துத்தான் குறைவிழா நிறைவு என்கின்ற கருத்தை பற்றி நாம் உணர்வதற்கு இயலும் ஆகவே இந்த மனசு வாக்கு காயம் இந்த மூன்று கல்விகளையும் எப்படி வைத்திருப்பது என்பது பற்றி சாஸ்திரங்கள் உபதேசிக்கிறது காயத்தை நாம்ங்களுக்கும் பயன்படுத்துகிறோம் வைதிக விஷயத்திற்கும் பயன்படுத்துகிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மூன்று கருவிகள் உலகியல் வாழ்க்கைக்கும் பயன்படுத்தப்படுகிறது ஆன்மீக வாழ்க்கைக்கும் பயன்படுத்தப்படுகிறது உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காகத்தான் ஆன்மீக வாழ்க்கையில் இதை முறையாக பயன்படுத்துகிறோம் ஆக இந்த இரண்டு கருவிகளையும் உலகியல் வாழ்க்கை மூன்று கருவிகளையும் உலகியல் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை என்ற இரண்டு நிலையிலே பயன்படுத்துகிறோம் நான் உலகியல் என்று சொல்லுவது லௌகிக விவகாரம் லௌகிக்க விவகாரம் அடிப்படையிலே நிகழ ஆன்மீகத்திலேயே முழுக்க இதை செலுத்துவது என்பது ஒரு அம்சம் அந்த உறுதியோடு விவகாரத்திலே அதை செலுத்துவது என்பது மற்றொரு அம்சம் சொல்ல போனால் பிறகு மீண்டும் இரவு படுக்க போகும் பொழுதோ நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நிறைவு செய்யும் பொழுது மீண்டும் இதை செய்கிறோம் செய்ய வேண்டும் ஆகவே காலையிலேயே மனம் வாக்கு காயத்தை கடவுள் வழிபாட்டிலே நன்கு பயன்படுத்தி சாஸ்திர ஆராய்ச்சியிலே பயன்படுத்தி பிறகு உலக வாழ்க்கையிலே அத்தகைய மனம் அத்தகைய மனம் வாக்கு காயத்தை நன்கு செயல்படுத்தி மீண்டும் ஆன்மீகத்திலேயே நிறைவு செய்ய வேண்டும் ஆன்மீகத்திலே தொடங்க வேண்டும் அதன் அடிப்படையிலேயே உலகியல் செயல்கள் நிகழ வேண்டும் பிறகு மீண்டும் ஆன்மீகத்திலேயே ஒடுங்க வேண்டும் இது நாம் நன்கு உணர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திலே அமைதி வேண்டும் இன்பம் வேண்டும் கரடு முரடான நமக்கு தேவையில்லை சாதாரணமாக உலகத்திலே ஆன்மீகம் சம்பந்தப்படாத வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் நான் கரடுமுரடான சுகம் என்று ஒரு பொருள்படுத்துகிறேன் ஒழுங்குபாடு இல்லாத இன்பம் ஒரு முறையில்லாத இன்பம் தவறுகின்ற இன்பம் தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை தரக்கூடிய இன்பம் அந்த இன்பத்தை தான் பெரும்பாலான மக்கள் விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனுபவிக்கின்ற இன்பத்தை நான் கரடுமுரடான சுகம் என்று பொ அமர்ல ம்ேர்ல உலத்துல உட்கார்ந்திருக்கிறோம் ஜமக்காலத்துல உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு சௌகரியம் இருக்கு வெறும் தரையில உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் ஜம காலத்துல உட்கார்ந்திருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இந்த உலகியல் வாழ்க்கைங்கிறது இது கூட பரவாயில்லை வெறும் மண் தரையில உட்கார்ந்தா எப்படி இருக்கும் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் அது மாதிரி ஆன்மீக சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த இந்த அடிப்படை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது அந்த மணல் தரையிலே உட்கார்ந்து கொண்டு இருப்பதை போன்றது சரியில்லாத ஒரு பாதையிலே சென்று கொண்டிருப்பதை போல இப்போதுல குளிமா என்ன இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டும் அரசாங்கம் இதெல்லாம் செய்ய வேண்டாமா நம்ம வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் சிங்கப்பூர்ல நான் சிங்கப்பூர்ல தங்கி இருக்கிற வீட்டுல நான் போனா ஒரு இடத்துல தங்குவேன் தங்கி இருக்கிற வீடு வந்து டெட் டென்ட் வீடு டெட் டென்ட்னா கடைசி அதுக்கப்புறம் போகாது வண்டியெல்லாம் அந்த இடத்துல இருக்கு ஒரு நாள் நான் வந்து காலையில அங்கிருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்தது வீட்டு வீட்டு கிளம்பி வெளியில கிளம்பி போக வெளியில வந்த வாசல்ல வந்து முதல்ல அந்த ஆள் வந்து யாரோ ஒருத்தன் ரிப்பேர் பண்ண வாசல்ல அங்கெல்லாம் கேஸ் பைப் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து கேஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சிலிண்டர்ல வராது அதுவும் கூட பைப் கனெக்ஷன் தான் இருக்கா காரை நீங்க வெளியில நிறுத்திங்கோ நீங்க அப்புறம் காரில் போக முடியாது முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் சரி சொல்லி அந்த காரை வெளியில நிறுத்தியாச்சு அப்ப இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கே அவன் தோண்டி அதுக்கெல்லாம் அரை ஒரு அரை ஒரு ஒரு மறைப்புகள் எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த வேலை நடக்கிறது தெரியல அழகா மறைப்புகள்லாம் அதுக்குன்னு ஒரு வண்டி இருக்கு அழகாக உள்ளுக்குள்ள எடுத்து எல்லாம் அங்க வெளியில எங்கிட்டு வந்தேன் திரும்ப நடந்துட்டு இருந்தது சாயங்காலம் ஆறு மணிக்கு சொற்பொழிவுக்கு கிளம்புறதுக்கா வெளியில வர கார் போர்ட்டிக்குள்ளேயே நிக்கிறது வெளியில பாக்குறேன் வெளியில வந்து இந்த சோடே தெரியல கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் இத்தனைக்கு பத்திரத்துக்காக சொன்ன கார் வரலாம் நம்மால எல்லாம் உள்ள நுழைச்சிடுவான் ஆனா வந்து அந்த போட்டு மூடிக்கூட அடிச்சு தெரியாம பண்ணிட்டான் அப்படியே நான் வந்து அந்த சாமான ஒரு ஓரத்துல வேற வச்சிருக்கேன் நான் அவர்கிட்ட சொன்ன பரவாயில்லையே அதுக்குள்ள மூடிட்டானே அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட சுவாமி இன்னும் வேலை பாக்கி இருக்கு நாளைக்கு திரும்பவும் தோண்டிட்டு இப்படிதான் பண்ணிட்டு போவான் அடுத்த நாள அந்த இடத்தை திரும்பவும் தோண்டி பழைய பண்ண வேண்டிய பாக்கி ரிப்பேர் பண்ணிட்டு திரும்பவும் நினைச்சு பார்க்க முடியுமா இந்த ஊர்ல அதுக்கு எல்லாரும் அந்த ஊர் வந்து அதனால அது சௌகரியம் மனம் இருந்தால் மார்க்கு உண்டு வெறும் ஒழுங்குபாடு டீச்சிங் அப்படி இப்படி எல்லாம் அது மாத்திரம் இல்ல அப்படி சரியா பண்ணலைன்னு சொன்னா பனிஷ்மெண்ட் சரியான பணம் எல்லாம் புரிஞ்சுடுவான் அப்போ அது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அங்கெல்லாம் என்ன கேட்டா நம்மெல்லாம் இங்க பேசுறோம் ஒழுங்கா வச்சுருக்காங்க இதுதான் சிங்கப்பூர் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒழுங்குபாடும் வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் நேர்மையும் தூய்மையும் ஒண்ணும் அசைக்க முடியாது ஏற்பட்டுடுது ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவர்களோட நம்முடைய வாழ்க்கை தரத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்படி எல்லாம் இருக்கு அத பார்க்காம இருந்துட்டா நமக்கு தெரிய போறது இல்ல இப்ப இங்க இருந்து இந்த தண்ணீர்ல வரும் பொழுது இந்த தண்ணீர்ல வந்து டிரைவர் சொல்றார் எங்க குளிருக்குமோ தெரியலையே சுவாமி என்ன பண்றது நான் போ கடவுள் விட்ட வழி அவ்வளவுதான் அங்க வர்ற வந்துடறதுல ஒரு கிர தூக்கி போயிட்டே இருக்க போறோம் அல்பமான விஷயத்துக்கு எல்லாம் போய் சண்டை போட்டு மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் மாட்டாங்க இதெல்லாம் இருக்கு எங்களுடைய இதெல்லாம் இப்படி எல்லாம் இப்படி நான் ஒரு ஒரு ஆள் விழுந்துட்டாருன்னா அப்படி எங்கயோ கேள்விப்பட்டேன் ஒரு குழந்தை பாதாள சாக்கடையில உள்ள விழுந்து இன்னொரு வழியா எழுந்து வந்துடுது நல்லவேளை பெருசா இருக்கு குழி குழியா தோண்டி வச்சிருக்கு பிரம்மாண்டமா நேர நரகத்துக்கு வாயில் எல்லாம் இங்கேயே இருக்கு பரிசியா இப்ப நாம அனுபவிச்ச இன்பங்கள் எல்லாமே கரடு முரடுங்கிறேன் கரடு முரடுன்னா என்ன ஒரு ஏதோ நடுவுல நடுவுல ஒரு சுகம் மாறி அல்ப சுகம் மாறி அதுக்குதான் உதாரணம் சொல்றாங்க ஒரு மனிதனை புலி துரத்தின்னு வந்துதான் அவன் வந்து ஓடி வேகமா ஓடிண்டு பார்த்து பார்த்து ஓடினே வரும்போது ஒரு பழம் கிணத்துல விழுந்தானா விழுகுற போது ஏதோ ஒரு கையில ஒரு கொடி கிடைச்சது இந்த டக்குன்னு அதை பிடிச்சுன்னு விட்டானா கீழே பார்த்தா அதுல ஒரே பாம்பா இருக்கான் மேல புலி வந்து மிரட்டுறது சரி இந்த கொடியை புடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த கொடிய பிடிச்சுட்டு இருக்கிற போது அந்த கொடியில வந்து ஒரு எலி வந்து இந்த கொடியை கத்திரிச்சுட்டு இருக்கு இவருடைய கேள்விக்குறியா இருக்கு அந்த நேரத்துல பக்கத்துல இங்க இருந்தோம் தேன் சொட்டிதான் அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை அது மாதிரி இருக்கு நமக்கு எவ்வளவு துன்பம் முதுமைங்கிற புலி பயமுறுத்துறதுதான் கீழே போனா விவகாரத்துல வந்து ஏகப்பட்ட இன்னொருவருடைய காமக்ரோத லோக மோகங்கள்ங்கிற பாம்பெல்லாம் வேற கீழே தீரடியா இருக்கு விழுந்தா பாம்பு கொத்தும் மேல போனா புலி கட் கொடி இது பண்ணும் சரி புடிச்சுட்டு இருக்கோமே கொப்பாவது கேட்டா அதுவும் எலிக திருச்சு இருக்குற சாப்பிடற மாதிரி இருக்கு நம்ம வாழ்க்கை இன்பம் எனவே ஒரு ஆன்மீக அடிப்படை இருக்குமே ஆனால் நமக்கு வந்து இந்த உலக வாழ்க்கை வாழ்றது ஒண்ணு கஷ்டமா இருக்க தாமரை இலை தண்ணீர் இந்த உதாரணங்கள்லாம் சொல்றோம் இல்லையா ராமகிருஷ்ணபிரமும் சொல்லி உதாரணங்கள்லாம் சொல்றோம் பலாப்பழத்தை நீ அறிய வேண்டுமானால் உன் கையில் எண்ணெயை பூசிக்கொள் பிறகு பலாப்பழத்தை வந்து நறுக்கும் போது பிசுனு கையில ஒட்டாது வாழ்க்கை என்கின்ற ஆன்மீக வாழ்க்கை என்கின்ற எண்ணெயை தடவிக்கொண்டு இந்த உலக வாழ்க்கை என்கின்ற பலாப்பழத்தை நறுக்குவோமே இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நம்மை ஒன்றும் செய்யாது அதுக்காக என்ன பண்ணணும்னா வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்கள்ல சொல்ல இருக்கக்கூடிய ஆன்மீக ஆன்மீக காரியங்களை செய்தார்கள் உலகத்துல வந்து நீங்க வந்து ஆபீஸுக்கு போறீங்க வேலை பாக்குறீங்க கணக்கு எழுதுறீங்க இல்ல வந்து வியாபாரம் பண்றீங்க அதெல்லாம் ஆயிரத்தி விஷயம் இருக்கு அதெல்லாம் நம்ம வர்ணிக்க முடியாது ஒரு ஒரு ஒரு வேலை இருக்கு ஒருத்தர் கடைக்கு போறார் கணக்கு எழுதுறாரு இன்னொருத்தர் வியாபாரம் செய்யறார் இன்னொருத்தர் ஒர்க் ஷாப்புக்கு போறார் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேலை செய்யறாங்க சமுதாயத்துல ஒருத்தர் ரயில்வே கம்பெனிக்கு போறார் ஒருத்தர் பஸ்ஸுக்கு போறார் ஒருத்தர் வந்து அரசியல்வாதியா இருக்கிறார் அவரோட ஆபீஸுக்கு போறார் அதனால லௌகிக்க விவகாரங்கள் நிறைய நடக்குது அதை நம்ம வந்து வர்ணிச்சு முடிக்க முடியாது நிறைய இருக்கு அந்த விஷயங்கள்லாம் ஆனா அதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா இந்த ஆன்மீக வாழ்க்கை எப்பவுமே இதை விட்டுறக்கூடாது இது அது அது இல்லாட்டாலும் இது விட்டுறக்கூடாது இது வந்து அடிப்படை இது அஸ்திவாரம் இதோட தான் நீங்க விவகாரத்தை எல்லாம் பண்ணணும் சில பேர் சொல்றாங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படி இல்லை செய்யும் தொழிலும் தெய்வம் அவ்வளவுதான் தொழிலே தெய்வம் அப்படின்னா அப்புறம் வந்து அதுக்கு அவங்க என்ன அர்த்தம் சொல்றாங்க தெரியுமா நான் எல்லாம் கோயிலுக்கு போறது இல்லை சார் நான்லாம் சாமி கும்பிடுறது இல்லை அது ரொம்ப பெருமையா வேற சொல்லிக்கிறார் அவர் சாமி கும்பிடறது இல்ல நான் வந்து ஒழுங்கா வியாபாரத்தை கவனிக்கிறேன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன் குடும்பத்துல நாளைக்கு ஒருவோ தெரியும் இவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் சரியா நடக்க போறதா என்ன எப்பேற்பட்ட மகா நிபுணனா இருந்தாலும் குடும்ப விவகாரம் எல்லாம் சரியா போயிட போறதா என்ன அதுல எவ்வளவு சிக்கல்கள் வரும் இவர் வியாபாரத்துல திடீர்னு பெரிய நஷ்டம் வரலாம் அவர் நினைச்சே பார்த்துருக்க முடியாது அவர் ஒழுங்காகவே செஞ்சிருப்பார் அப்ப இவர் என்ன பண்ணுவார் வியாபாரத்துல நஷ்டம் துண்டை போட்டு படுத்துப்பாரா என்ன பண்ணுவார் இவர் சில சமயம் வியாபாரத்துல ரொம்ப அதிகமா பணம் வரலாம் அதனால திமிரும் வரலாம் அதுக்கு என்ன பண்ணுவார் அப்போ அப்ப இது வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் உலக விவகாரம் பண்ற போது உலக விவகாரமே போரும் நான் வந்து வீட்டுல இதை பார்த்துக்கிட்டாலே போரும் நினைக்க கூடாது எல்லோரும் அவரவர்களுக்குரிய அந்த ஆன்மீகம் ஆன்மீகம்னா ஆத்ம சம்பந்தம் தன் சம்பந்தப்பட்ட பணிகளை செய்தாக வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப அடிப்படையான விஷயம் மறுக்கவே கூடாது நீங்க எல்லாரும் தனித்தனியா கடவுளை கும்பிட்டு தான் ஆகணும் ஜபம் பண்ணித்தான் ஆகணும் பூஜை பண்ணித்தான் ஆகணும் அதை வந்து நம்ம வந்து அதுல நமக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது நீங்க வேணா மாத்திக்கலாம் முருகனை பூஜை பண்ணலாம் விஷ்ணுவை பூஜை பண்ணலாம் சிவனை பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணி ஆகணும் நோ ஆப்ஷன் நோ சாய்ஸ் சுவாமி நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நிம்மதியா இருக்க முடியாது யாராவது சொல்லலாம் அத சுவாமிஜி அதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் முடியாது எங்களுக்கு காலம்புற எழுந்தா வீட்டில் ராத்திரி வரைக்கும் வேலையே சரியா இருக்கு அப்படின்னா இந்த வேலையும் வேலைதான் சாப்பிட்றீங்கல்ல குளிக்கிறீங்கள எல்லாம் பண்றோம் ஒதுக்க முடியாத ஒரு பதினஞ்சு அரை மணி நேரமாவது இந்த உடம்பு ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும் இந்த ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் யார் வேணாலும் எப்ப வேணாலும் போகலாம் நம்மளுடைய எதுவுமே நிரந்தரம் கிடையாது திடீர்னு பூகம்பமே வரலாம் பூமியே ஆடி போகலாம் என்ன வேணாலும் நடக்கும் நம்ம கையில எதுவும் கிடையாது அதுக்காக வேண்டி நான் வந்து நெகட்டிவாவே திங்க் பண்ணணும்னு சொல்லல நெகட்டிவா வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் விரும்ப மாட்டோமோ அதெல்லாம் வர்றதுக்கு வராதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உறுதி கிடையாது நமக்கு ஏதாவது கேரண்டி கார்டு கொடுத்திருக்காரா பிரம்மாஜி படைக்கிற போது இந்தா நீ இப்படித்தான் வாழ போற அப்படின்னு ஏதாவது கையில கொடுத்திருக்காரா சரி ஜோசியத்துலதான் இருக்குன்னு சொன்னா அந்த ஜாதகமே தகராறுல இருக்கு அதெல்லாம் ஒன்னும் உறுதி கிடையாது அதெல்லாம் ஏதோ ஒரு வழிகாட்டி அவ்வளவுதான் ஜாதகங்கள்னா நமக்கு ஏதோ ஒரு வழிகாட்டி நம்ம வழிகாட்டியே தவிர அதுவே முழுமையானது கிடையாது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறப்பின் உண்மையான நோக்கத்தை உணர்ந்திருக்க வேண்டும் பிறப்பினுடைய உண்மையான நோக்கம் இறைவனை சார்ந்திருந்து உலக காரியங்களை செய்வதுதான் பிறப்பினுடைய உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல் இந்த உடம்பு எடுத்திருக்கிறது நோக்கமே கடவுளை சார்ந்து இருக்கிறது தான் ஆனா இதை செஞ்சுக்கிட்டு நீங்க விவகாரம் பண்ணுங்க அது வந்து டிராமா மாதிரி இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு டிராமா இந்த மேடை இருக்கு இது டிராமா நாடக மேடை ஒரு கிரீன் ரூம் இருக்கு ஒரு ரூம் இருக்கு அங்க போய் நம்ம வேஷம் போட்டுக்க போறோம் வேஷம் போட்டுன்னு வந்து மேடையில் வந்து ஆட போறோம் என்னவோ பண்ண போற மாதிரி தினமும் போறோமோ அது மாதிரி எப்பவுமே ஒரு ஒரு மனிதனும் தனியா தினந்தோறும் தன்னை பற்றி சிந்திக்கணும் நான் வந்து சரியாத்தான் வாழ்றேனா என்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் சென்று கொண்டு இல்லையா கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேனா இல்லையா நான் அப்படியே உடம்பு வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் முங்கி போயிட கூடாது நான் நாடகம் போடுற போது நாடகத்துல நடிக்கிற போது நான் அந்த பாத்திரத்தோடு ஒன்று இருந்தாலும் ஆழமான மனசுல நான் இந்த பாத்திரம் இல்லைங்கிறது புரிஞ்சிருக்கணும் புரிஞ்சிருக்கணும் இல்லையா ஆழமான மனசுல இருக்கணும் ஒரு பெரிய ஏழை ஒரு ரொம்ப ஒரு பணக்காரன் வந்து ஏழையா நாடகத்துல நடிக்கிற போது நாடகத்துல ஏழையா நடிக்கிறான் பரம ஏழையா நடிக்கிறான் பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் போட்டுன்னு நடிக்கிறான் ஆனா வந்து அவன் மல்டி மில்லியனர் உண்மையிலேயே ஆனா நடிக்கிற போது அவன் வந்து ஏழையா நடிக்கிறான் ஏழையா நடிக்கிற போது அந்த பாத்திரத்தோட ஒன்றி போறான்னே வச்சு ஐயா தாங்க முடியலையா பச்சைக்குதுய்யா அப்படிங்கிறான் இப்ப காலம்பரத்துல இருந்து லட்டெல்லாம் தின்றுக்கான் வீட்டுல லட்டு ஜிலேபி எல்லாம் சாப்பிட்டுருக்கான் நல்லா அவன் இங்க வந்து டிராமாவில நடிக்கிற போது பைத்திய காரணம் அந்த அது பசி தாங்க முடியலன்னு நடிக்கிறான் ஆனா அவனுக்கு உள்ள தெரியும் இல்லையா நான் வீட்டுல தங்கத்தட்டுல கூட சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கு அவனுக்கு தெரியும் அது மாதிரி இருக்கணும் உலகத்துல நம்ம இந்த உலகமே ஒரு நாடகமே நாடக மேடை நாடக வேதிக்கா அது மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு பார்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதை ஒழுங்கா பண்ணணும் ஆனா அதுக்கு இடையில என்ன புரிஞ்சுக்கணும்னா உண்மையில் நான் குறைவிலா நிறைவே உருவானவன் அது கொஞ்ச நாள் ஆகும் ஆனா நீங்க அதை புரிஞ்சிருக்கணும் இந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில தான் நீங்க வந்து உலக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கூற விரும்புகிறேன் ரொம்ப முக்கியம் உங்களுடைய மனசுல எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அதுதான் ஹெல்த்தி மைண்ட் அந்த மனசு எப்படி இருக்கணும்னு சொல்றேன் நல்ல ஆரோக்கியமான எண்ணங்கள் இருக்கணும் உங்களுடைய உள்ளத்துல எண்ணங்கள் எல்லாமே உலகத்துல நாம எல்லாரும் பகிர்ந்து உண்ணுவோம் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்துடுவோம் அப்படிலாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பசி இல்லாம இருக்கணும் நல்லா இருக்கணும் உள்ள மனசுக்குள் எண்ணங்கள்ல யாராவது நம்மளை வந்து கடுமையா பேசினா கூட நம்மளை இன்சல்ட் பண்ணினா கூட நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு யோசிக்கணும் கடவுள் அறிவு கொடுத்துருக்காரு அறிவை அறிவை பயன்படுத்தி ஆகணும் இது ஞான கவச்சம் ஞானம்ங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான கவச்சம் நம்ம கந்த சஷ்டி கவச்சம் படிச்சு உட்காண்டிருக்கோம் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க இப்படி சொல்லி உட்காண்டிருக்கும் அவர் வந்து கண்ணை காப்பாத்தட்டும் காதை காப்பாற்றட்டும் மூக்கை காப்பாத்தட்டும் நாக்கை காப்பாற்றட்டும் அறிவை காக்கன்னு இருக்கா எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை இருக்க சந்தேகம் அறிவை காக்க மனதை காக்கன்னு இருக்கா பார்த்தீங்களா சரியா பாடணும்ல கொஞ்சம் மாத்திக்கணும் என்னால இது வந்து இந்த அறிவு அறிவினால மனசை காப்பாத்த அது ஒரு பிரார்த்தனை தான் சந்தேகம் அது நல்ல பிரார்த்தனை அதுக்காக விட்டுறாதீங்க கந்தசஷ்டி கவச்சத்தை பாராயணம் பண்ணுங்க நிறுத்தாதீங்க கந்தசஷ்டி கவச்சமா இருந்தாலும் சரி அது சூரிய கவச்சமா இருந்தாலும் இருந்தாலும் நாராயண கவச்சமா இருந்தாலும் கவச்சம் ரியல் கவச்சம் என்ன தெரியுமா கவச்சம்னா என்ன பாதுகாத்துக் கொள்வதற்கான கருவி கவச்சம்னா என்ன புல்லட் ப்ரூப் ஜாக்கெட் கவச்சம்னா அது குண்டு போட்டா நம்மள அந்த வந்து குண்டு மேலே உள்ளுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக புல்லட் ஜாக்கெட் மாதிரி அது மாதிரி வாழ்க்கையில வந்து எத்தனையோ இன்ப துன்பங்கள்லாம் தாக்கும் பொழுதுமா துன்பங்கள் நம்மை தாக்கும் பொழுது இந்த அறிவு கவச்சம் இருந்ததுன்னா உள்ள போகாது மேல வேணா பட்டு கீழே தவிர அது உள்ள போகாது அதனால இந்த மனசு வந்து எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கணும் ஹெல்த்தின் என்ன நல்ல புஸ்தங்கள் அப்படி கிருஷ்ணர் வந்து கொடுத்திருக்காரு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீகிருஷ்ணர் சிறு வயசுல இருந்து அவருடைய வாழ்க்கைய பார்த்தா சின்ன வயசுல பால லீலை பால கோ பாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் அது பாலகிருஷ்ணன் இது கோபாலகிருஷ்ணன் அதுக்கப்புறம் என்னன்னா ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீகிருஷ்ணா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தூத கிருஷ்ணஹா தூதனா இருக்கா பாண்டவ தூதனா இருக்கான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவரை பண்ணாத விஷய விளையாட்டா இன்னைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணஹான்னு சொன்னா போற என்னவோ பண்றது மனசு கிருஷ்ணரை நம்ம கண்ணால பார்த்தது இல்லை ஒன்னும் பண்ணதில்லை ஆனா இந்த கிருஷ்ணர் வந்து என்னைக்கோ பிறந்தவர் இன்னும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கார் இன்னும் உலகத்தையும் ஆக்டிவ் படுத்திருக்கார் எத்தனையோ பேருக்கு அந்த ஸ்ரீகிருஷ்ணாலே என்ன அர்த்தம் உள்ளத்தை பண்படுத்துபவன் கரடு முரடா இருக்கிற நம்ம மனசை எல்லாம் ஒழுங்கு பண்றார் கிருஷ்ணர் கர்ஷத்தி உள்ளத்தை கவருபவன் உள்ளத்தை பண்படுத்துபவன் ஸ்ரீகிருஷ்ணன் அவருடைய வாக்கியங்கள் எல்லாம் நிறைய படிச்சோமான மனசுல எப்பவும் ஆரோக்கியம் எங்கேயுமே யாராவது அனாவசியமான விஷயத்தை பேசினா அதை கேட்காம இருக்கணும் அதை உள்ள விடாம இருக்கணும் நோ அட்மிஷன் வித் அவுட் பர்மிஷன் உள்ள போயிடக்கூடாது உள்ள போக கூடாது நீங்க எப்பவுமே உங்க மனசுக்குள்ள எந்த எண்ணத்தை விடுறதுங்கிறத நீங்க முடிவு பண்ணணும் தீர்மானம் பண்ணணும் கண்ட கண்ட எண்ணமெல்லாம் உள்ள போயிடக்கூடாது அந்த கிருஷ்ணனை தான் இன்னும் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் கடைசியில கீதாச்சாரியனாக விளங்குகிறார் அவதார மூர்த்தியாகவும் ஸ்ரீ கீதாச்சாரியனாகவும் விளங்குகிறார் அவர் என்னதெல்லாம் பண்ணியிருக்கார் நமக்கு பல அந்த மகாபாரதத்துல பார்த்தோமானா அந்த பாண்டவர்களுக்கு அவர் உபகாரம் பண்ணினதும் அதன் மூலம் சமுதாயத்துக்கு அவர் செய்திருக்கிற நன்மைகள் எல்லாம் பார்த்தோமானா அதெல்லாம் வந்து வர்ணிக்க முடியாது மதுசூதன சரஸ்வதி சொல்றார் கிருஷ்ணாத் பரம் தத்துவம் அகம் ந ஜானே கிருஷ்ணனை காற்று நான் உயர்ந்த ஒரு தத்துவத்தை அறிய கிருஷ்ணாத் பரம் தத்துவம் அகம் ந ஜானே பெரிய கிரேட்டஸ்ட் கமெண்டேட்டர் மதுசூதன சரஸ்வதி அவருடைய பிரஜா மேதா விலாசத்தை இன்றும் சமுதாயம் அறிஞர் சமுதாயம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது அத்வைத சித்தி என்று ஒரு அப்பேற்பட்டவர் வந்து சொல்லுகிறார் அரவிந்தாத்து நவநீர தாபாத்து ஒரு நல்ல ஸ்லோகம் எனக்கு அதுக்குள்ளாபகம் கிருஷ்ணாது பரம் தத்துவம் நானே இப்பேற்பார் அந்த கிருஷ்ணனுடைய முகம் அவருடைய உதடுகள் அவருடைய கண்கள் இதெல்லாத்தையும் வர்ணனை பண்ணி இவனுடைய இவனுக்கு மேலாக ஒரு தத்துவத்தை நான் காணேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணாத் பரம் தத்துவம் அவர் தான் சொன்னார் பிரபன்ன பாரிஜாத்தாயிராய கிருஷ்ணாயிரு தன்னை சரணம் அடைந்தவர்களுக்கு கற்பக வட்சம் போன்று அனுகிரகம் பண்ணுகிறார் யார் என்னை எவ்வாறு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் அவ்வாறே அருள் புரிகிறேன் அஹம் அப்பேற்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய பெருமை எல்லாம் சொல்லலாம் நிறைய சொல்லலாம் இந்த தோத்திர வேத்திரைக்க பானையே ஒரு கையில இந்த மாதிரி இங்க ஒரு கிருஷ்ணர் படம் வச்சிருக்கேன் அவங்களுக்கெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக இதை பண்ற சொல்லியிருக்கேன் இந்த கிருஷ்ணர் வந்து தியானம் பண்ற இது நான் வந்து சிங்கப்பூர்ல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு வீட்டில் பிக்ஷைக்கு போயிருந்த போது அந்த வீட்டில் அந்த நான் சாப்பிட்ற இடத்துல அந்த இடத்துல மாட்டி வச்சிருந்தது பார்த்து ரொம்ப ஆச்சரியேன் கிருஷ்ணர் தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நான் ஒரு படம் பார்த்ததே கிடையாது அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷம் அவங்கள்ட்ட சொன்னேன் ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி படம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப நேரம் அதை ஒத்து ஊத்து பார்த்துட்டேன் ரொம்ப அழகாக வருது அது இந்த மாலைலாம் போட்டுருக்காங்க கொஞ்சம் ரெண்டு கை இப்படி வச்சுட்டு இருக்கார் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக தியானம் பண்ணிட்டு இருக்காரு அவர் ரொம்ப டச்சிங்காக இருந்தது நான் சொல்லிட்டு ஜஸ்ட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் மட்டும வந்துட்டேன் அவ்வளோதான் இப்ப சமீபத்துல ரீசெண்டா ஒரு பை ஒரு மாசம் கூட இருக்காரு அந்த அன்பரை தேனி ஆசிரமத்துக்கு வந்தார் இந்த படத்தை எடுத்துக்கிட்டே வந்தார் வந்து சுவாமி நீ அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இன்ப வச்சு கொண்டு கொடுத்துருக்கோங்க இதை இன்னைக்கு கொண்டு சொன்னேன் தேனியில கொண்டு வந்து வைங்க எல்லாரும் பார்க்கட்டும் கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஜெயந்தி யான் பெற்ற இன்பம் பெருகை வையர் அதனால வந்து இது பாக்குறதுக்கே எனக்கு பாருங்க சாதாரணமா கிருஷ்ணரை வந்து நம்ம இன்னைக்கு எப்படி இருப்பார் கிருஷ்ணர் சாதாரணமா இன்னைக்கு தத்தி தத்தி ஓடி வருவார் சில பேருக்கு இந்த காலை கூட போடுறது தெரியுறது இல்லைப்பா இந்த கால் இருக்க இப்படி ஒன்று இப்படி ஒன்று தான் போடுறாங்க சில பேர் அப்படி கிடையாதான் ரெண்டு ரெண்டா போடணும் ஏன்னா குதிச்சு குதிச்சு வர தவளை மாதிரி குதிச்சு குதிச்சு வர்றாங்க கிருஷ்ணர் அப்படிதான் போடணும் அதுல அதில் ஒரு அது ஒரு அழகு இருக்குது அது நீங்கள் கேட்கக்கூடாது பிறந்த குழந்தை எப்படி வரும்லாம் கேட்கக்கூடாது எல்லாம் பாவனாரு தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் புண்ணியம் பண்ணினா நல்லது பாபம் பண்ணா அடி கிடைக்கும் அதுக்காக வேண்டி கையில ஒரு கையில சாட்ட வச்சுருக்கார் இன்னொரு கையில சின்முத்ர தரிச்சிருக்கார் அத பற்றி ஒருவர் சொல்றார் ஒரு ஒரு பெரிய மகான் சொல்றார் கிருஷ்ணர் எப்படி கீதோபதேசம் பண்ணார் தெரியுமா அந்த தேர்தட்ட ஒரு காலை வந்து இப்படி ஊன்றி கொண்டார் முழங்கால ஒரு காலை இப்படி நீட்டி இன்னொரு காலை முழங்கால மடிச்சு இப்படி திரும்ப அர்ஜுனனை வந்து கருணை கண்ணோட பார்த்தாராம் ஒரு கையில சாட்டையை வைத்துக் இன்னொரு கையில வந்து ஞான முதிரையை தெரிச்சாராம் அப்பேற்பட்ட தேரோட்டி வேஷம் போட்டு இருந்தாராம் தேர ஓட்டுறதுக்கான வேஷம் இருக்கும் இந்த கவசங்கள் எல்லாம் போட்டுண்டு அந்த தேரோட்டி வேடம் தரித்தவன் நம்மை காக்கட்டும் சொல்லி முடிச்சார் அவர் அது எப்படி இருக்கு கிருத்வா கமப்பி சரணம் ஜானுன திஷ்டன்னு ஜானுனா முழங்கல் அப்படி முழங்கால நிக்கிறாராம் பார்த்த அர்ஜுனனை பிரணய சஜுஷா சக்ஷா வேக்யமான கருணை ததும்பும் கண்களோடு பார்ப்பவராய் இரக்கம் ததும்பும் கண்களோடு பார்ப்பவராய் அவன் பற்று ததும்பும் கண்களோடு இருக்கான் பற்று வெளிப்படுற கண்களோடு பற்று அழுகியா விழுந்து அர்ஜுனனுக்கு இவர் வந்து என்ன பண்றாருனா இந்த கண்ணு வந்து கருணை ததும்பும் பார்வை உடையவராய் சவ்வே தோத்திரம் கரசரசிஜே தக்ஷினே ஜான முத்ரா சவ்வே தோத்ரம் இடது வந்து இந்த சாட்ட குதிரைகளை ஓட்டுறதுக்க கர சரசிஜே தட்சிணே ஜாமரை போன்ற வலது கையிலே ஞானமுத்ரையை தரித்து கொண்டு ஆபிப்ராணோ ரச்சம் அதிவசன் அந்த தேர்தட்டிலே அமர்ந்திருக்கிற பாத்துன சூத வேஷா அந்த தேரோட்டி வேஷம் தரித்தவன் பாத்து நகா பாத்து நம்மை காக்கட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் சொல்றாரு நிரம்பினால் நல்ல சொற்கள் வந்து கொண்டே இருக்கும் மனதில் ஒளி உண்டானால் வாக்கினில் ஒளி உண்டாகும் எப்பவுமே நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும்னா உலக வாழ்க்கையில உலக வாழ்க்கை விவகாரம் பண்றதுனால நல்ல எண்ணங்களை நினைச்சுட்டே இருக்கணும் நிறைய நினைக்கணும் பாசிட்டிவ் சொல்றோமோ இல்ல பாசிட்டிவ் தாட் பவர் அது வந்து நம்மளுடைய நல் நூல்களில் தான் கிடைக்கும் நமக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஏராளமா இருக்கு நமக்கு வாழ்நாள் போதாது நல்லவற்றை நினைப்பதற்கு நமக்கு வாழ்நாள் போதாது ஆயினால நான் வந்து மனசு எப்படி இருக்கணும்ங்கிற விஷயத்தை வர்ணிக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் போயிட்டு மனசு எப்படி இருக்கணும்னா ஹெல்த்தி மைண்டா இருக்கணும் ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியமான மனம் என்று சொன்னால் அதுல வந்து நல்ல எண்ணங்கள் ததும்பிக் கொண்டே நல்லதெல்லாம் நினைச்சிட்டே இருக்கணும் ஒரு ஸ்லோகம் சொல்றது நம்முடைய நூல்கள் யாருக்கு கடவுள்கிட்ட நல்ல பக்தி இருக்கோ யாருக்குமார்கிட்ட நல்ல பக்தி இருக்கோ அவனுக்கு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற விஷயங்கள் அதுல சொல்லி இருந்தாலும் புரியாத விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிடும் சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்லோகம் சொல்றது ஒரு மந்திரம் சொல்லுகிறது சுவேதாஸ்வ தரோபனிஷத்து விஷயம் கடவுள் இடத்திலும் குருவினிடத்திலும் பரிபூர்ணமான பக்தி யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நன்றாக விளங்கும் ஒருவேளை குரு சொல்லி கொடுக்காத பகுதி இருந்தாலும் கூட அது கூட விளங்கிவிடும் சக வீரியம் கரவா வகைன்னு சொல்ற போது ஏதாவது மறக்காம குரு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துடணும்னு சொல்லி இருக்கு ஏன்னா மறக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் டீச் பண்ற போது சில சப்ஜெக்ட் அவர் மறந்து போயிடலாம் அதுக்காகவே வீரியம் கரவா வகைன்னு சொல்றோம் அவர் மறக்காம அவர் சொல்லணும் டீச்சர் நானும் நல்ல எண்ணங்கள் மனசுல நிரம்பி இந்த விஷயத்த சொல்றேன் இப்ப நல்ல விஷயங்கள் என்ன எஸ்ய தேவே பராபக்தி தேவே தசா குரவ் தசைத்தே கசிதா ஹியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனா யாருக்கு தெய்வத்துல பரிபூர்ணமான குரு கிட்டையும் பக்தி இருக்கணும் ஆச்சாரிய பக்தி ஈஸ்வர பக்தி அப்படி ரெண்டும் இருக்குமேயானால் அப்படி இருக்குமே ஆனால் தஸ்ய அவனுக்கு கட்சிதா அர்த்தாக அதுல அந்த புத்தகத்துல சொன்னதுக்கு அப்புறம் அது கடைசியில வருது அந்த உபனிஷத்து இப்பொழுது சொல்லப்பட்ட விஷயங்கள் தசே கச்சிதாஹ் அர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனா சொல்லப்பட்ட இந்த வாக்கியங்கள் எல்லாம் அவனுக்கு தெளிவாக விளங்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது அதுல ஒரு ஆசிரியர் சொன்னார் சொல்லாத விஷயங்களும் கூட தெளிவாக விளங்கும்னு விட்டார் தஸ்ய்தே கச்சிதாஹியர்த்தாக இருக்கு வந்து ஒரு அவகிரகம் இருக்கு அதனால அகசிதாக அர்த்தாக அப்படி கட்சிதாக அர்த்தாகனா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் அக்சிதாக அர்த்தாகனா சொல்லப்படாததும் கூட இவன் நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசிட்டு இருக்கிற போது ஒரு சில விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன் அத ஒட்டி சில விஷயங்களை நான் சொல்லாமே விட்டுட்டா கூட உங்களுக்கு ஈஸ்வரன்கிட்டையும் குரு கிட்டையும் பரிபூர்ண பக்தி இருக்குமானா சொல்லாத விஷயங்களும் கூட தானாகவே விளங்கும் அதோடைய மகிழது அப்போ எதற்கு சொல்றேன் இந்த மனசு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னா நல்ல நல்ல எண்ணங்களையெல்லாம் எண்ணணும் என்னைத்தானும் நல்லவை கேட்க நல்ல நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப உள்ள போ வந்து இருந்தால் ஊற்று மாதிரி வர ஆரம்பிக்கப்படும் அப்புறம் நமக்கு வந்து கெட்ட விஷயத்தை பற்றி நினைக்கவே நேரம் இருக்காது அனாவசியமான விஷயங்களை பற்றி நினைக்கவே நேரம் இருக்காது அது மாத்திரமில்லை இயற்கையாகவே ஸ்பான்டேனியஸாக நேச்சுரலாக நமக்கு வந்து அது சுவாபாவிகமாக அந்த எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சு பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அது வந்து அதுதான் அது வந்து நல்ல ஆரோக்கியம் கரடு இல்லாத மனசு கண்ட கண்டதெல்லாம் இருந்ததுன்னா ராமகிருஷ்ணர் பரமசர் சொல்ற மாதிரி இந்த வீட்டு அது வந்து மலத்திலையும் உட்காரும் அது மைசூர் பாகிலையும் போய் உட்கார் நாகப்பட்டினம் அல்வா கடையிலையும் போய் உட்கார் நாகப்பட்டினம் அல்வா கடையில் அமைப்போம் அதுலேயும் போய் உட்காரும் அது இதுலயும் உட்காரும் அதுலயும் உட்கார இது வீட்டில் சில பேர் என்ன பண்ணுவாங்க பகவத்கீதை வகுப்புக்கும் போவாங்க கிளப்புக்கும் போவாங்க காலம்பறை வந்து அஞ்சு மணிக்கு இந்த உபன்யாசம் நடக்கிறது அதையும் பாப்பாங்க நான் சொல்லல போற சித்தி சொல்லி சொல்லி அழுத்து போச்சு அதுவா கொஞ்சம் டீசெண்டா இருக்கு தேவையில்லாத கண்ட சினிமாவையும் பார்த்து உட்கார்ந்து அவங்க வந்து இந்த வீட்டு ஈ மாதிரி தேனி என்ன பண்ணும்னா தேனி மாத்திரம் சாப்பிடும் அதனால எப்பவுமே சில பேர்லாம் என்னன்னா காலம்பறை அந்த சொற்பொழிவு கேட்கறது ஏதோ தேவைப்பட்ட ஒரு நியூஸை தெரிஞ்சுக்கிறது அதுவும் நியூஸ் நியூஸாவா இருக்குது அத வந்து தெரிஞ்சுக்கிறது இதோட நிறுத்திக்கிறது நம்ம உலகத்தை தெரிஞ்சிக்கலாம் உலகம் என்ன இட போறது சில பேர் சொல்றாங்க தெரியலன்னா அப்புறம் நம்ம வந்து உலகத்தை விட்டு தனியா போயிடுவோம்னா போயிட்டு போய் இப்ப யாரு வேளண்டானா என்னமோ உலகத்தை தெரிஞ்சு இவர் உலகத்தை போற மாதிரி இவர் என்ன உலகத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட போற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலு வச்சுக்கோ அப்புறம் விடுவோம்னா ரொம்ப நல்ல புண்ணியமான விஷயம் கிடைக்கணுமே இந்த உலகத்திலிருந்து நம்ம தனிமைப்படுத்தப்பட்டால் மிக்க மகிழ்ச்சி மிக்க மிக்க மகிழ்ச்சி நம்மதான் விரும்பி போறோமே தவிர சொல்றதா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல நடந்ததுல எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரியம் இருக்கா இப்போ இனிமே ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் ஏதாவது வரப்போறது அதை பத்தி இப்ப உங்களுக்கு என்ன அதே மாதிரிதான் இப்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன வந்து நமக்கு ஒண்ணும் நமக்கு அது ஒண்ணும் பிரச்சனை அது வந்து பத்தி ஒண்ணு இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் ஒண்ணும் இல்ல இப்பவும் போய் என்ன தெரிஞ்ச வச்சுருக்கணும் நாம நமக்கு ஆசை உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்படி சொல்லுங்க அதுதான் பதிலே தவிர உலகத்தை தெரிஞ்சுக்காம போயிட்டா நாம ரொம்ப பின்னுக்கு தள்ளப்படுவோம் பின்னு பின் போயிடுவோம் பிற்போக்குவாதிகள் ஆகி விடுவோம் அப்படி போனா முற்போக்குவாதிகளாகி விடுவோம் இது என்னன்னா தப்பான அபிப்பிராயம் கிடையவே கிடையாது நம்ம கடைசியில ஒரே ஆயுதம் உனக்கு நிம்மதி வேணுமா வேண்டாமா ஒரே கேள்வி நிம்மதியும் வேணும் உலகத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நடக்காது கோழுக்கு ஆசை ஆசைன்னா அது எப்படி நடக்கும் நான் நிம்மதியாகவும் இருக்கணும் அதே சமயம் உலகத்துல நடக்கிறதுனா தெரியணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு விடணும் அப்படின்னா அது எப்படி நடக்குமாப்பா ரெண்டும் இது வடதுவம் அது தென் துருவம் மாதிரி நிம்மதி வேணும்னா இதெல்லாம் தியாகம் பண்ணணும் அதுக்காக வேண்டி நான் உங்களை வந்து நான் எல்லாரையும் சாமியாரா போகணும்னு நான் சொல்லல நீங்க வந்து உலகத்துல நிம்மதியா வாழணும்னு நான் சொல்றேன் நீங்க குடும்பத்துல இருக்கணும் அது ஹெல்தி சொல்றேன் இதயம் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சின்ன சின்ன கஷ்டத்துக்கு எல்லாம் தலைவலி வந்து எடுத்து கால் வலி வந்தா வந்துட்டு போறது தலை இருந்தா வலி வரத்தான் செய்யும் கால் இருந்தா வலி வரத்தான் செய்யும் ஹார்ட் இருந்தா அட்டாக் வரத்தான் செய்யும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் வரக்கூடாது நம்ம கையில் என்ன இருக்கு அதெல்லாம் வர்ற போது சரி ஒத்துக்கிறேன் நான் இந்த பிறவியில எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன் அனுபவிக்க தயாரா இருக்கேன்னு வருத்தப்படக்கூடாது சந்தோஷமா அனுபவிக்க தயாரா இருக்கேன் வரட்டும் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை STRONG STRONG MIND. ஸ்ட்ராங் மைண்ட் ஸ்ட்ராங் உறுதியான மனசு அது வேணும் அப்புறம் இது கொஞ்சம் கஷ்டம் யாரும் சந்தோஷத்துக்கு தேவையில் சொல்றோம் வீட்டில் நான் தான் போய் போய் எல்லார்கிட்டையும் பண்றேனே தவிர ஒருத்தராவது எனக்குன்னு இருக்காங்களா எனக்குன்னு ஒருத்தரும் அந்த பகவான் தான் இருக்கார் அழுதுட்டு பகவான் இருக்கா பகவான் எவ்வளவு பேர் பெற்ற ஆளு சாதாரண ஆளா அவர் அன்றும் இன்றும் என்றும் உள்ளவர் அது பகவான் இருக்காருன்னு சொல்றதில்ல வருத்தம் வேற யாருமே எங்ககிட்ட சரியா பேசுறது இல்லை அதுவும் இந்த வயசானவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்க இவங்க ஆரம்பத்தில இருந்தே கடவுளை வழிபட்டு ஒழுங்கா பழகலன்னா வயசான பிறகு மகா தண்டனை தான் சந்தேகமே கிடையாது எப்பவும் பின்னாடி பிற்காலத்துல நம்ம பேச்சை யாரும் கேட்க போறதில்லை நம்மளை யாரும் மதிக்க போறதில்லை மதிச்சாலும் அவங்க கூட நாம ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம தனியா இருக்கிறதுக்கு பழகிக்கணும் இனிது இனிது ஏகாந்தம் அப்ப எப்பவும் மனசு வந்து என்ன இண்டிபெண்டா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும் யாராவது வந்தாங்களா சந்தோஷமா நல்ல விஷயங்களா பேசுவோம் யாரும் வரலையா ரொம்ப சந்தோஷம் ஒருத்தரும் வரலன்னா ரொம்ப சந்தோஷம் நான் கஷ்டப்பட்டு போனெல்லாம் பண்ணி அவங்களாம் கூப்பிட்டு நச்சமாட்ட என்ன போர் அடிக்கிறது வீட்டிலயே இருந்து இருந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வயசானவங்களுக்கு வந்து இத்தனை ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டு கடைசியில இருக்கிற போது தனியா இருக்கிற போது தாங்க முடியலபாவும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது சுதந்திரமா இருக்கணும் இண்டிபென் நான் யாராவது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு எங்கிட்ட எனக்கு நிறைய சப்ஜெக்ட் திங்க் பண்றதுக்கு நான் என்னது இன்னொருத்தர் போய் சார்ந்து இருக்கணும் இண்டிபெண்ட்னா இப்ப வந்து நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டை சார்ந்திருக்காங்க அது வேற விஷயம் இன்டெர்நெட்டை சார்ந்திருக்கிறா இன்டிபெண்டன்ட் ஆள் இல்லை மோர் டிபெண்ட் அவனுக்கு மனுஷ அபிமானமும் கிடையாது அன்புன்னா என்னன்னு தெரியாது அன்புன்னு பேர்ல தான் எழுதி படிக்கணும் தேவை இந்த மூணு விதமான அம்சம் நமக்கு இருக்கணும் அப்ப என்ன Quantity of thinking, <coughs> of Thinking, Quality பண்றது டைரக்ஷன் இன்னொரு விஷயம் மனசை பத்தியே இப்ப பேசுறேன் முதல்ல என்ன சொன்ன ஆரோக்கியமான மனம் உறுதியான மனம் உறுதியான மனம் எதையும் சார்ந்திராத மனம் இண்டிபெண்ட் மைண்ட் நான் எதையும் சார்ந்திராத மனம் யாரும் இல்லாட்டாலும் எனக்கு ஒண்ணு குறைவாது என்னை இந்த உலகமே தனிமைப்படுத்திட்டாலும் நான் ஆனந்தமா தான் இருப்பேன் ஆனா அதுக்கு ஞானம் நிறைய வேணும் குறைவிலா நிறைவுங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சாதான் இருக்க முடியும் ஏகாந்தம் ஏகாந்த சத் சங்கம் ஏகாந்தம் ரெண்டுதான் இருக்கணும் நமக்கு ரெண்ட தவிர வேற எதில இருக்க கூடாது துசங்கம் கூடவே கூடாது கூடவே கூடாது ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது சங்கஹா சர்வதா தியாத்யா யாரோடைய சம்பந்தமே வச்சுக்காதுங்கிறது சன்னியாசி வந்து சங்கத்தினாலே அழிஞ்சு போவாங்க பர்தியோட ஸ்லோகம் தௌர்மந்திரியான் நுபதிர் நஷ்யாத் நஷ்ய ஒரு ஸ்லோகமே இருக்கு இந்த தப்பான ஆலோசனை சொல்ற மந்திரியினால ராஜா அழிஞ்சு போவான் சன்னியாசி யாரோடய சேர்ந்தா அழிஞ்சு போவான்னு சொல்லிடுச்சு யாருடைய குழந்தை வந்து ரொம்ப கொஞ்சம் அழிஞ்சு போகுமா அளவுக்கு மீறி கொஞ்சம் அளவுக்கு மீறி அந்த வார்த்தையை போட்டுறீங்க கவனிச்சு அளவுக்கு மீறி கொஞ்சோ கொஞ்சம் கொஞ்சம் நஷ்யத்து எது எது பண்ணாலும் தப்பு பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் மாதிரி அப்போ இந்த மனசில் வந்து என்ன சொல்கிறேன் சிந்திக்கிற போது இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை சிந்திக்கிறேன்னு சொன்னால் அதைத்தான் சிந்திக்க வேண்டிய குவான்டிட்டி ஆஃப் திங்கிங் அதாவது கண்டதெல்லாம் போட்ட கச்சாமிச்சாலாம் சிந்திக்கப்படாது இப்போ நான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறது மனசை பற்றி குவான்டிட்டி ஆஃப் திங்கிங்கிறத பற்றி திங்க் பண்ணுறேன் அதனால அவங்கள்ட்ட அதை பற்றி பேசின்ட்டு இருக்கேன் அப்போ வந்து என்னுடைய எண்ணம் வந்து எதை பற்றி இருக்கணும்னு அளவு இருக்கணும் ஒரு அளவோட சிந்தனை பண்ணணும் அது வந்து தரமுள்ள எண்ணமாக இருக்கணும் அதாவது அளவான சிந்தனை தரமான சிந்தனை விஷயத்தை நமக்கும் சமுதாயத்துக்கும் சிந்திக்க வேண்டும் அடுத்தபடியாக நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் முக்கியம் டைரக்ஷன் அது உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் கடவுளை சார்ந்ததாக அதை சேர்ந்திருக்கணும் அதுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும் ஆக அளவான சிந்தனை தரமான சிந்தனை தெளிவா இருந்தா ரொம்ப ஒழுங்கா இருக்கும் இதுக்குதான் நம்முடைய சாஸ்திரங்கள்ல வந்து நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து நம்முடைய செயல்களை அஞ்சா பிரிச்சுட்டாங்க என்ன பிரிச்சிருக்காங்க நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் காமிய கர்மம் பிராயஷ்சித்த கர்மம் பிரதிஷித்த கர்மம்னு அஞ்சா பிரிச்சிருக்காங்க வாழ்க்கையில சொல்லப்படுறது நித்திய கர்மம்னு சொன்னா நம்ம வந்து காலையிலேயே சாயங்காலமும் மத்தியானமும் பண்ற பிரார்த்தனை மத்தியானம் விட்டுடுங்க நிறைய பேருக்கு பிஸியா இருக்காங்க ஒரு நேரமா ஒரு பனினா போரும்னு சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரம்னு சொன்னாங்க ஆனா வந்து நம்ம வந்து அரை நிமிஷம் கால் நிமிஷம் எல்லாம் கடவுளுக்கு ஒதுக்கினா அவ்வளவுதான் நிம்மதியும் கிடைக்கும் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆன்மீக சிந்தனையில் அதிகமாக நாளை செலவு பண்ணுகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு சாந்தி கிடைக்கும் யதா கர்ம ததா பலம் எவ்வளவு தூரம் நீங்கள் எந்த துறையில உழைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அந்த துறையில உங்களுக்கு பலன் பலன் கிடைக்கும் ஆன்மீக துறையில் நீங்கள் அதிகமாக உழைப்பீர்களானால் உங்களுக்கு அதுக்கேற்ற நிம்மதி கிடைக்கும் உலக வாழ்க்கையில நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுவீங்கன்னா அதுக்கு தகுந்தது தான் கிடைக்கும் அதனால வந்து நான் வந்து ரெண்டே நிமிஷம் ஒரு பூவை போடுவேன் ஆனால் காலமரத்தில் வந்து ராத்திரி வரைக்கும் எனக்கு நிம்மதி வேணும்னா கிடைக்காது அதெல்லாம் நடக்காது ஒரே ஒரு நான் ஒரே ஒரு பூ சும்மா போட்டுட்டு போயிடுவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னா நான் டிவி புல் சீரியல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் இல்லாட்டி நான் எங்கேயாவது போவேன் அரட்டை அடிப்பேன் பேசுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் கொஞ்ச நேரம் விளக்கு போடுவேன் அப்படி கொஞ்சம் எத்தனை தான் சாமிகிட்ட உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது யாரையோ பாக்கணும் போல இருக்கு யார்கிட்டயோ பேசணும் போல இருக்கு அங்க போகணும் போல் இருக்கு இங்க போகணும் போல் இருக்கு அலையிறது மனுஷு அலையிறது மனுஷு அதை ஒழுங்குபடுத்துறதுக்குதான் பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா காலையிலும் சாயங்காலமும் பிரார்த்தனை பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்க இதெல்லாம் ஒழுங்கா பண்ணினீங்கன்னா நீங்க மனோ தத்துவ டாக்டர் எல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க ஒழுங்கா கடவுளை புரிஞ்சு பூஜை பண்ணி தியானம் பண்ணீங்கன்னா இந்த பூஜை பண்ணி ஜபம் எல்லாம் பண்ணினீங்கன்னா மனோ தத்துவ டாக்டர் போக வேண்டிய அவசியமே இருக்காது கடவுள் நிச்சயமா நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் ஒண்ணு கடவுள் கருணையே வடிவான நம்ம ஒழுங்கா கேட்க தெரியணும் அறிவுபூர்வமா கேட்க தெரியணும் அது எப்படி கேட்கறதுன்னு அவரே சொல்லி வச்சிருக்கார் நல்லது அதையும் சொல்லித்தான் வச்சிருக்க நாம அத படிக்கணும் என்னன்னா நித்திய கர்மம் நித்திய கர்மம் அர்த்தம் கிடையாது அது மாசத்துக்கு ஒரு தினம் பன்னி நாலும் சரி வருஷத்துக்கு ஒரு தினம் பன்னி நாலும் சரி அதெல்லாம் நித்திய கர்மம் தான் நித்திய கர்மம் சொன்னா கம்பல்சரி ஆக்சன்ஸ் கட்டாயம் செஞ்சாங்க உலக வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவன் கட்டாயம் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக செய்வதில் இது முக்கியம் அடுத்தது என்னன்னு கேட்டா நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் நைமித்திய கர்மம்னா குழந்தை பிறந்ததுல இருந்து இறந்து போற வரைக்கும் நாம செய்யக்கூடிய சடங்குகள் அதெல்லாம் நைமித்திக கர்மம்னு பேர் நித்திய கர்மம் நைமித்திக கர்மம்னு பேர் அதை நாம ஒழுங்கா செய்யணும் விடக்கூடாது நாங்கள்லாம் வந்து அதெல்லாம் இப்போ வந்து இந்த பாருங்க இந்த ப இந்த பண்டிதையெல்லாம் நான் கொண்டாடுறதில்லை நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது யாரும் கற்றுக்க பெரியவங்கெல்லாம் இறந்ததுக்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றும் பூஜையெல்லாம் பண்ணுறதில்லை நாங்கள் ஜஸ்ட்டு நாங்கள் போய் ஒரு ஆறு அநாத போய் துணி வாங்கி கொடுத்துருவோம் அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டுருவோம் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிவிடுவோம் அது கூடாது நம்ம பெரியவங்க என்ன சொல்லுறாங்களோ அதை பண்ணித்தான் ஆகணும் நீங்கள் இவங்க சொல்லலாம் சுவாமி அதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு அது நம்மளுடைய கல்ச்சர் அது அதில் இருக்கக்கூடிய நன்மைலாம் உங்களுக்கு தெரியாது அதுக்கு அது பெரியவங்க சொல்லுவாங்க நம்மளுடைய விருப்ப இருப்பை நுழைக்க கூடாது இங்க வேணும்னா எக்ஸ்ட்ராவா குழந்தைகளுக்கு இறக்குற வரைக்கும் என்னெல்லாம் செய்யறோமோ இறந்த பிறகு கூட நம்முடைய முன்னோர்களுக்கு அம்மா அப்பாவுக்கு எல்லாம் என்னெல்லாம் செய்யறோமோ இருக்கிற உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பா இருக்கிற போது அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது முதல் அம்சமா இறந்த பிறகு அவங்களுக்கு செய்ய வேண்டிய மூணு சொல்றாங்க புத்திரனுடைய தர்மம் என்னன்னா அப்பா அம்மா சொன்னதை கேட்கறது முதல் தர்மம் புத்திரனுக்கு இரண்டாவது தர்மம் வந்து அவங்க இறந்து போன பிறகு சாஸ்திரத்துல சொன்னபடி இந்த சிராத்தம் முதலானவைகளை செய்வது இரண்டாவது தர்மம் மூணாவது தர்மம் என்னன்னா கயாவுல போய் அப்பா அம்மாவுக்கு சிராத்தம் பண்ணணுமா மூணு சொல்றாங்க எல்லாருமே செஞ்சாகணும் சட்டமா புத்திரனுடைய கர்மம் இது முக்கியம் புத்திரன் செய்ய வேண்டிய அவசியம் இது ஆக இருக்கிற போது அவங்களுடைய வாக்குக்கு கட்டுப்படுறது அப்புறம் இறந்த பிறகு பார்வண சிராதம் என்று சொல்லக்கூடிய சிராதங்களை செய்யறது இதெல்லாம் ஒரு ஒரு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகளுக்கு ஏற்ற பிரகாரம் ஒரு ஒருத்தர் மாதிரி அதை பின்பற்றிட்டு தான் இருக்கும் அதுல சில பேர் அதிகமா பண்ணலாம் குறைவா பண்ணலாம் ஆனா இருக்கு இந்த படப்பு போடுறதுன்னு சொல்றோம் இந்த வருஷத்துக்கு அந்தந்த நாளில் படைப்பு போடுறதுன்னு சொல்றோம் அதை ஒழுங்கா பண்ணினா போ சில பேர் வந்து வீட்டுக்கு ஐயரை கூப்பிட்டு பண்றதும் இருக்கும் ஐயரை கூப்பிடாம பண்றதும் இருக்கும் அது எப்படி இருக்கோ அப்படி பண்ணிடணும் அதுக்கு பேரு நைமித்திக கர்மம்னு பேரு நைமித்திக கர்மம்னு குழந்தை பிறக்குற போது குழந்தை குழந்தைய உண்டு பண்றதே நம்ம சாஸ்திரப்படி ஒரு நைமித்திக கர்மம் அப்புறம் அந்த குழந்தை வளர்ற போது அது வந்து எட்டாவது மாசம் வர்ற போது ஒரு கர்மம் செய்கிறோம் அது ஒரு நைமித்திய கர்மம் அப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே பூமியில வைக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அது ஒரு க அது ஒரு நைமித்திய கர்மம் அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறது நாமக்கரணம்னு சொல்றோம் அதுக்கு ஒரு கர்மா அது அது ஒரு நைமித்திய கர்மம் அப்புறம் அந்த குழந்தைய வீட்டை விட்டு வெளியில கொண்டு வர்றது அது ஒரு ரிச்சுவல் நிஷ்கிரமணம்னு பேர் அப்புறம் அந்த குழந்தைக்கு முடி எடுக்கிறது அப்புறம் அந்த குழந்தை இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான விஷயம் சாதாரண விஷயம் இல்லை அந்த வந்து ஒரு ஒரு பருவத்திலேருந்து இன்னொரு பருவத்துக்கு அது மாறுற போது அதுக்கு அது புரிய வைக்கிறது அது வந்து அம்மா கிட்ட இருந்து அன்னப்பிராசனம்ங்கிற ஒரு சடங்கு அன்னப்பிராசனங்கிறது சாப்பாடு கொடுக்கறது அம்மாவும் குழந்தைய வந்து ஃப்ரீயா விடுறதுக்கு ஒத்துக்கிற சடங்கு அது சைக்காலஜி அம்மாவும் வந்து குழந்தை தங்கூடவே இருக்கணும்னு நினைப்பா அவளும் வந்து என்ன பண்ணணும் அந்த பால் கொடுக்கறதை நிறுத்தி குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதை ஆரம்பிக்கணும் அவளுக்கும் அந்த அவளும் விடுபட்ட வளரணும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இது சைக்காலஜி பேஸ்டு அண்ட் அதிர்ஷ்டம் அதுவே கண்ணுக்கு தெரியாத சில சக்திகளை பயன்படுத்திக்கிறோம் அது ஒரு நைமி அது ஒரு கருமா நைமித்திக கருமா இருக்கு கல்யாணம் கூட என்ன தெரியுமோ அம்மாவும் அப்பாவும் குழந்தைங்க அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு பொறுப்பு இருக்கு அவன் நிம்மதியா இருக்கணும் இனிமே அவன் நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு வாழ்க்கை இருக்கு சௌக்கியமா இருக்கணும்னு ஒத்துக்கிற கர்மம் தான் விவாகமே சைக்காலஜி பேஸ்ட் அதுக்கப்புறமும் வந்து நீ வந்து அவன் வந்தவொடனே மாறி போயிட்டேன்னு கேட்கக்கூடாது மாறத்தான் வேணும் தர்மம் அது மாறலன்னா பாபம் மாறணும் அம்மா கிட்ட அன்போடு இருக்கிறதுங்கிறது வேற அது வந்து ஒத்துக்க அம்மா நேற்றுக்கு வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கேட்டு நான் வந்து எங்கிட்டதான் எந்த விஷயமா இருந்தாலும் வருவான் இதா இருந்தாலும் நான் தான் இருந்தேன் வந்தா உடனேவா மாறிடுறது அதுக்கு ஒரு முத வேண்டாமா அப்படின்னா சொல்லக்கூடாது உடனே மாறிட்டா சந்தோஷப்படணும் சீக்கிரம் மாறிட்டானு சொல்லி சந்தோஷப்படணும் அம்மா வந்து அவளுக்கு பொசி அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து விட முடியல ஏன்னா இவன் தான் கெதியின்னு இருந்திருக்கா விட்டுட்டு கடவுளை நினைக்க வேண்டியதா முடிஞ்சு போச்சு அம்மாவும் ஒத்துக்கணும் பையனுக்கும் அது வந்து அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அவன் அவன் இன்னொரு சுதந்திரம் ஆறாம் இதெல்லாம் விஷயங்கள் இதுக்காகத்தான் அதுக்கு ஒரு சடங்குன்னு வச்சுட்டா எல்லாரும் கூடி அவனுக்கு அந்த அவனுடைய அந்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தறோம் நாம நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துற போது அவனுக்கு ஓ நமக்கு இனிமே பொறுப்பு வந்தாச்சு இது வரைக்கும் நம்ம கண் இருந்தோம் இனிமே எல்லாம் முடியாது இனிமே நமக்கு பொறுப்புகள் ஒழுங்கா வீட்டுக்கு கரெக்டா நேரத்துக்கு வந்துடணும் அம்மா கிட்ட சுத்திட்டு வரலாம் இனிமே வந்தாச்சுன்னா அவ வந்தாச்சு இனிமே அவளுக்கு நம்ம வந்து வாழ்க்கை அவளுக்கு நிம்மதியை கொடுக்கணும் அவ கூட சேர்ந்து வாழணும் அதுக்காக வச்சிருக்கிற சடங்குகள் விவாகம் அப்புறம் பும்சுவர் இப்படி நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் அதெல்லாம் நைமித்திக கர்மம்னு பேரு அடுத்தது என்னன்னு கேட்டா காமிய கர்மம் இந்த நித்திய கர்மத்தை நைமித்திய கர்மத்தை யாரு விடவே கூட விடலாம் குடும்பத்தில் விடுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம வந்து சொன்ன பகவான் சொல்லுவ நீ வந்து லைக் பண்ற லைக் பண்றத பத்தி யாருக்கு கேள்வி நீ இதை பண்ணித்தான் ஆகணும் பெரும்பாலும் அது தகராறு தான் நம்ம நாட்டுல பறந்து நம்ம நாட்டுல நம்ம பிறந்து நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய ஒரு கலாச்சாரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நல்லா யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அதாவது இப்போ நம்மெல்லாம் அமெரிக்காவுக்கு போறதுக்கு எதுக்காக போறோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு போறோம் வசதியா வாழறதுக்காக போறோம் நிம்மதியா இருக்கிறதுக்காக போறோம் நிம்மதியா இருக்கிறதுக்கு எங்க இருக்கணும் நிம்மதியா இருக்கிறதுக்கு இப்ப வந்து நமக்கு வந்து நான் அமெரிக்காவுக்கு சென்று தத்துவங்களை ஆராய்ச்சி செய்ய போகிறேன் சொல்ல முடியும் அமெரிக்காவுக்கு போய் நான் வந்து கடவுளை பற்றி உணர்வதற்காக நான் அமெரிக்காவுக்கு திருவண்ணாமலை ஆராய்ச்சி எப்படி நன்றாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்வதற்காக நான் லண்டனுக்கு போக போகிறேன் சொல்லுவோமா அது இந்தியாவிலேயே இருக்கு நீங்க போக வேண்டாம் ஏன்னா அவங்கெல்லாம் இங்க வந்து அதுக்கு மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு கடவுள் பற்றிய கருத்துக்களை ஆராய்ச்சி செய்வதற்கு அதாவது அக உலகத்தை பற்றி நன்கு சிந்திப்பதற்கு அமெரிக்காவுக்கு போக வேண்டாம் புற உலக வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் லண்டனுக்கு போகலாம் நீங்கள் வந்து மற்ற நாட்டுக்கு போகலாம் அக உலகை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி செல்வீர்களே ஆனால் உங்களைப் போல அல்லது நம்மை போல ஒரு மகா மகா முட்டால் யாரும் இருக்க முடியாது சைக்காலஜி படிக்கிறதுக்காக போறேன் சொன்னா கூட விடவா ஈஸ்டர் சூட் ஆக போறது அவன் சைக்காலஜி படிச்சு நமக்கு என்ன போறதுமேஷன் அது இங்கிருந்தே படிச்சுக்கலாம் அது இப்ப இன்டர்நெட் வேற இருக்கு போகவும் வேண்டாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் சொல்றேன்னு சொன்ன இந்த காம் நைமித்திய நித்திய கர்மம் நைமித்திய கர்மத்தை எல்லாம் விட விடக்கூடாதுன்னு சொல்றேன் இதுல வந்து உங்களுக்கு முதல்ல நீங்க அது வந்து உங்களுக்கு முதல்ல புரியாம இருக்கலாம் புரியாட்டாலும் நல்லதுன்னு நினைங்க நம்ம பெரியவங்க நமக்கு நல்லதை தான் சொல்லுவாங்க ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார்கள் ஆயினால நல்லதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் நீங்க வந்து அதை கேள்வி கேட்காம கடைப்பிடிச்சா காலப்போக்குல அதுல இருக்கக்கூடிய ஒரு அமைதி ஆனந்தத்தையும் நீங்கள் புரிந்து அப்ப நான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த கரடு முரடான சுகம் இருக்காது மென்மையான ஒரு இன்பத்தை நீங்கள் உணர்வீர்கள் அடுத்தது காமிய கர்மம் காமிய கர்மம்னா என்ன தெரியுமா நமக்கு ஏதாவது வேணும்னா பண்றது புத்திர காமேஷ்டி யாகம் யாருக்கு குஜல் இருக்கா புத்திர காமேஷ்டி யாகம் யார் பண்ணுவா புத்திரன் இல்லாதவனுக்கு புத்திர காமேஷ்டி யாகம் மழை வேணும்னா காரியின்னு ஒரு யாகம் பண்ணணும் சப்போஸ் குழந்தை இல்லைன்னு சொன்னா புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணியாவது குழந்தையை பெற்றுக் கொள்ளணும் சங்கராச்சாரியார் தைத்திர புரட்சத்து விளக்கத்தில் அதாவது ஒருவேளை குழந்தை இல்லைன்னா புத்திர யாகம் செய்தாவது குழந்தையை பெற்றுக் வேண்டியது கடமைனு அதனால வந்து நமக்கு ஏதாவது வேணுங்கிறதுக்கா பண்ற கர்மா காமிய கர்மான்னு பேர் அது வந்து ஆப்ஷன் பண்ணித்தான் ஆனணும்னு சட்டம் கிடையாது அடுத்தது பிராயஷ்டித்த கர்மா பிராயஷ்டித்த கர்மான்னு சொன்ன நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருப்போம் இந்த பிறவியில இல்ல வேற ஏதாவது பிறவியில தப்பு செஞ்சிருப்போமோ அப்படிங்குற ஒரு சந்தேகம் இருக்கும் போராடுக்கு இந்த ஜோசியம் எல்லாம் சொல்லும் இதுல சர்ப்பதோஷம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு என்ன பேச சொல்லுவாங்க அதெல்லாத்துக்கும் கழுவாய் இருக்கு பிராயஷ்சித்த கர்மான்னு இருக்கு சொல்லப்போனா இந்த கோயில் கோயிலா யாத்திரை பண்றோம் பாருங்க அது பிராயஷ்சித்த கர்மா யாத்திர தீர்த்த யாத்திரை சாஸ்திரப்படி பிராயஷ்சித்த கர்மா அப்ப இந்த பிராயஷ்சித்த கர்மாங்கிறது ஒண்ணு இது பண்ணித்தான்னு ஒண்ணு சட்டம் கிடையாது பாவம் பண்ணிருக்கோமோ தெரியாது ஆகையினால இதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் பண்ணவா முடியும் ஆகையினால வேணும்னா பண்ணலாம் அதுவும் ஆப்ஷன் மும்ாயஷ்சித்தர்மமும் கட்டாயம் கிடையாது வேணும்னா பண்ணலாம் பிராய்ச்சி ஏன்னா ஏதாவது இருந்தா போகட்டுமே அப்படிங்கிறதுக்காக பண்றது அப்புறம் அடுத்தது பிரதிஷித்த கர்மாங்கிறது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது மாம்சம் சாப்பிட கூடாது கள்ளு குடிக்க கூடாது கண்ட கண்ட நேரத்துல மனைவியோட சேரக்கூடாது இந்த மாதிரி நாகும் சமஷ்ணீயா என் மாகும் இப்படி எல்லாம் நிறைய வேத மந்திரங்கள்லாம் நிறைய இதெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கு எல்லாம் இதெல்லாம் செய்யாதே அப்படி சொல்லியிருக்கு அப்ப இதெல்லாம் நிஷித்த கர்மானு பேர் இதெல்லாம் டிசிப்ளின் நான் வந்து செய்ய வேண்டிய நித்திய கர்மங்கள் நான் செய்ய வேண்டிய நைமித்திக கர்மங்கள் காமியம் பிராயசித்தம் பிரதிஷித்தம் அஞ்சு இருக்கு இது வந்து எல்லாமே ஞாபகம்ங்க எல்லாத்துலேயும் மனசு சம்பந்தப்பட்டிருக்கு எல்லாத்துலேயும் வாக்கு சம்பந்தப்பட்டிருக்கு எல்லாத்துலையும் உடம்பு சம்பந்தப்பட்டிருக்கு இப்போ நான் பேசுகிற போது கை காலெல்லாம் அசைக்கிறேன் கை காலெல்லாம் அசைக்கிறேன் பாடி லாங்குவேஜ் லாங்குவேஜ்ன்னு இது பேர் நான் சொல்ற போது இப்படி சொல்கிறேன் சொல்ற போது அதோட இம்பாக்ட் வேற இல்லையா அப்ப நான் உள்ள ஒரு மனசுல வந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் அந்த நினைச்ச விஷயத்த வாயில சொல்றேன் வாயில சொல்ற போது இப்படி கையா இப்படி ஆசைக்கிறேன் அது வந்து கரெக்டா இருக்கணும் அப்படி சொல்ற போது அது வந்து உங்க மனசுல போய் பதியும்னு நம்புறேன் அது மாதிரி நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையிலும் என்னன்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை சொன்னாலோ எந்த கர்மத்தை சொன்னாலோ மனசுல வந்து ஒரு பக்கம் ஸ்ரத்த இருந்துட்டே இருக்கணும் நம்பிக்கை நம்ம செய்யற இந்த கர்மம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கை மனசுல வந்து ஸ்ரீகிருஷ்ணனை பத்தி நினைக்கிறோம் அப்புறம் வார்த்தை என்ன சொல்றது ஓம் ஸ்ரீகிருஷ்ணாயனமஹா ஓம் கமலாநாதாயநமகா ஓம் வாசுதேவாயநமகா ஓம் சனாதனாயநமகா ஓம் வசுதேவாத்மஜாயநமக வாய் வந்து ஒரு அர்த்தத்தையும் நினைக்கிறது அர்த்தம் தெரிஞ்சாட்டாலும் பரவாயில்ல மனசுல வந்து ஸ்ரீகிருஷ்ண ரூபம் அப்புறம் கை வந்து புஷ்பத்தை எடுத்து போடுறது போடுற போது கை போடுறது அது பக்தியோட போடுறது மூணும் செம்மைப்படுத்து மூணு மன என்னது வாயினால் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க மகாமாயாவி மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயன் மண்ணு வடமதுரை மைந்தன் தூய எமுனை துரைவன் ஆயர் குலத்தின் அணி விளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் எல்லாத்தையும் இரண்டாம் வேற்றுமையில போட்டு ஐ ஐ ஐங்க அப்பேற்பட்டவரை வந்து தூயோமாய் தூயமாய்னா உடம்பு தூய்மையாக தூமலர் தூவி தொழுது அதுவும் கைதான் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி வாயத்திறந்து பாடி மனத்தினால் சிந்திக்க மனத்துக்கு இனியான் இடத்துல மனத்துக்கு இனியான் சிந்திக்க போய பிழை பூதருவார் நின்றனவும் தீயினில் தூசாகும் அதிகமா இப்ப நான் சொல்லல விஷயம் என்னத்துக்கு சொல்றேன் ஆன்மீக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை உலக வாழ்க்கையில இந்த மூணையும் பயன்படுத்துறோம் நம்ம திட்டம் போடுறோம் நாளைக்கு வந்து இப்ப உலகத்துல நானே சொல்றேன் நாளைக்கு வந்து நான் தேனிக்கு போகணும் என் மனசுல போகணும் இந்த லௌகிக்கம் லௌகிக்கமான விஷயம் நான் வந்து தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ இந்த விவகாரத்துல வந்து ஒரு விவகாரத்திலையும் லௌகிக்கத்திலையும் நாம காய்க்க வாட்சிக்க மானசம் காயேன வாச்ச யம் இந்த மூன்று கருவிகளையும் பயன்படுத்துகிறோம் உலக வாழ்க்கையிலையும் பயன்படுத்துறோம் ஆன்மீகத்துல பயன்படுத்து ஆன்மீகத்துல பயன்படுத்தி இதை பயன்படுத்திட்டோமான அப்புறம் உலக வாழ்க்கையில இதை பயன்படுத்துறது ரொம்ப அழகா பயன்படுத்தலாம் ரொம்ப லீலையா விவகாரம் பண்ணலாம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில இதை செம்மைப்படுத்தி வச்சுட்டோமானா உலக வாழ்க்கையில இந்த கருவி கரணங்களை எல்லாம் நாம ஒரு லீலையா பயன்படுத்தலாம் ஒரு லீல சுபர் ஜஸ்ட் லீலா விளையாட்டுன்னு விவகாரம்லாம் ஒரு விளையாட்டா போயிரு தர்மமான விளையாட்டு ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் விளையாட்டுனா கண்டபிடி இல்லை தர்மமான விளையாட்டு விளையாடலாம் இப்ப இந்த நித்திய நைமித்திய காமிய பிராய்ச்சித்த கர்மங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் நாம என்ன பண்றோம் இதுல இன்னொருமே வந்து பெரும்பாலானவங்க எல்லாம் வந்து குழந்தையெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிற போது என்ன பண்றோம் இதை பாரு நீ நல்லா படிச்சியானா உனக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் உனக்கு நிறைய உனக்கு இப்பவே நீ நல்லா படி நீ படிச்சியானா உனக்கு வந்து நான் அது வாங்கி கொடுப்பேன் இது வாங்கி கொடுப்பேன்னு நம்ம குழந்தைகிட்ட சொல்கிறோம் நல்லா சொல்கிறோம் இந்த பாரு நீ வந்து நல்லா வந்து மார்க் எடுத்தியானா நான் உனக்கு வந்து இது பண்ணி கொடுப்பேன் எதையோ ஒன்று சொல்கிறோம் உனக்கு வந்து ஒரு நல்ல நல்ல டிவிஎஸ் ஃபிஃப்டி மொபைட் வா வாங்கி கொடுப்பேன் சொல்கிறோம் குழந்தைங்க அது ரொம்ப ஆசையாக நம்ம சொல்கிற வார்த்தையை நம்பிடுறது நம்ம சும்மா சொன்னாலும் சொல்லியிருப்போம் ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுறது நான் நம்புறது என்ன சொல்றதுன்னா நான் வந்து நல்லா பிளஸ் டூ பாஸ் பண்ணினா நல்லா பாஸ் பண்ணினா எங்க அம்மா அப்பாவும் எனக்கு வந்து டிவிஎஸ் பிப்டி வாங்கி கொடுப்பாங்க இல்லாட்டி ஹீரோ ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு குழந்தைக்கு நம்ம சொல்ற போது அந்த குழந்த ரொம்ப அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்காக படிக்கிறது ஹீரோ ஹோண்டா ஹீரோ ஹோண்டா ஹீரோ ஹோண்டா ஹீரோ அதுக்காக வேண்டி என்ன பண்றது படிக்கிறது நான் இதை சரியா பண்ணினா எனக்கு படிப்பு கிடைக்கும் அந்த இது கிடைக்கும் இது வசதிக்கு தகுந்த மாதிரி பெரியடா இருந்ததுன்னா அந்த வீட்டுல என்ன சொல்லுவாங்க நீ எல்லாம் அஞ்சு வயசு அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் இந்த முடியாது அப்படிதான் நினைக்கிறேன் அவசியம் அந்த அந்த பேனா பேனா கொடுக்கவே மாட்டாங்க அப்பெல்லாம் ஏறி இந்த பால் பாயிண்ட் எல்லாம் கிடையாது அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்ப வந்து நமக்கு ஒரு ஆசை இருக்கும் நீ ஆறாவது எழுத போறேன் பேனாவில எழுத போறேன் அப்புறம் அந்த பேனா வந்த உடனே ஒரு சந்தோஷம் அப்பா எழுதி எழுதி பார்த்துட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் பேனாவு மையமா தான் இருக்கு அப்புறம் இப்ப எதையுமே எழுதுறது ஒரு காலத்துல ஒரு ஆசை அப்போ பேனாவை பார்த்து பேனாவை யூஸ் பண்ணணும் பேனாவை யூஸ் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கும் அது மாதிரி இது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ வந்து நிறைய பேர் பாருங்க எல்லாருமே இங்கே வந்து என்னது ஜாவாவா ஜாவா என்ன வந்து என்ஐஐடி எங்கெல்லாமும் இருக்கு இதெல்லாம் எதுக்கு படிக்கிறாங்கன்னா அமெரிக்காவில் ஜாப் கிடைக்கும் இங்கே நல்லா படித்தா அங்கே ஜாப் கிடைக்கும் லட்சியம் எல்லாம் என்ன தெரியுமோ படிக்கிறது அமெரிக்காவுக்கு போகிறது இங்க நல்லா படிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ நல்லா படிக்கிறது நான் ஒழுங்கா பண்ணினியானா நீ இறந்த பிறகு உன்னை வந்து தேவலோகத்துக்கு தேவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க நீ சூரியனுடைய சந்திரனுடைய ஒளி வழியா நீ போவே நீ சொர்க்கலோகத்துக்கு போவே அங்க அப்படியே நீ பிறப்பற போதே அங்க இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஒரு வயசுலயே பிறப்பேன் எப்ப பார்த்தாலும் டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தினம் சாப்பிட்டா போறோம் முதுமைங்கிறது வரவே வராது டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயமா முதுகு வலி வராது முழங்கால் வலி வரவே வராது அங்க வியாதியே கிடையாது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அதுல ஆசை வருமா வராதா நம்ம ஆடுகளுக்கு இது நம்பிக்கையே இல்லை சொர்க்கம் மொபைல் வாங்கி கொடுப்பேன் உனக்கு வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது நீ வந்து கல்யாணத்துல செய்ய வேண்டிய ரிச்சுவல் எல்லாம் ஒழுங்கா செஞ்சியானா இங்க நிம்மதி கிடைக்கிறதோ இல்லையோ நீ வந்து கண்டிப்பா சொர்க்கல சந்தோஷமா இருப்ப நீ வந்து வார்த்தைக்கா சொன்ன புரிய நேரம் ஆகும் அதனால கல்யாணம் பண்ற போது என்னெல்லாம் சடங்குகளை ஒழுங்கா செய்யணுமோ அதை ஒழுங்கா செய் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணு அதெல்லாம் பண்ணினியானா உனக்கு சொர்க்கத்துல சுகம் கிடைக்கும் இங்க கிடைக்கிறதோ இல்லையோ இங்க கொஞ்சம் கரடு முரடா இருந்தாலும் பரவாயில்லை நீ சொர்க்கல நல்லா இருப்பே அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குறது எல்லா மதத்திலையும் இது இருக்கு கிறிஸ்தவ மதத்துல என்ன சொல்றாங்க குறைஞ்சது நீங்க ஒரு பத்து பேரையாவது நீங்க இயேசு கிட்ட அழைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலா அங்க வந்து கிடையாது வந்து சொர்க்கத்துல உங்களுக்கு இருக்கும் அவங்களும் சொல்றாங்க அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன குறைந்தது பத்து பேரை என்ன பிசாச்சுக்கிட்டு இருந்து விடுவிக்கணும் குறைஞ்சது பத்து பேரை பிசாஜு விடுவிச்சு என்ன இயேசுவின் பரலோக சாம்ராஜ்யத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷலா ஒரு இது வச்சிருக்கோம் சமீபத்துல ஒரு பையன் நம்ம வந்து ஒரு ஜோக் சொல்றோம் இந்த பள்ளி கொடுத்து பசங்க ஜோக் இருக்கே ரொம்ப அழகு ஒருத்தர் சொல்றான் ஒரு பையன் இது அவன் போய் போய் பாவம் மன்னிப்பு போனோடனே அந்த ஃபாதர் வந்து அவன் வார்த்தையெல்லாம் கேட்டார் கேட்டுட்டு சொன்னார் இந்த மாதிரி இனிமே இதுக்கு மேல பாவம் பண்ணாலே இதுக்கு மேல நீ பாவம் பண்ணி ஆனா நீ வந்து உனக்கு தேர் வராது செத்து போன உடனே விரதம் வராது நீ வந்து சைக்கிள்ல தான் போக வேண்டி ரொம்ப பண்ணினியா நீ நடந்தே போக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் ஃபாதர் நீங்க படிச்சிருப்பீங்களோ சொல்றத கேட்டா புரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியும் பரவாயில்ல சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இவன் ஒரு நாளைக்கு சொன்னபடி இவன் பாவமே பண்ணாம வாழ்ந்துட்டான் வாழ்ந்ததுக்கு பிறகு ஞாச்சுங்க ரொம்ப ஜஸ்ட் ஜோக்கு இது வந்து இன்னொருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணல ஆனா ஜோக்கு ஆனா பார்த்தா கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் சந்தேகமே என்ன பண்ணா இறந்து போனேன் அந்த சைக்கிள்ல போறீங்களே சத்தம் போடாத ஜீசஸ் நடந்து போயிட்டு இருக்காரு நானும் அவங்களும் கூட வந்து சொர்க்கலோகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க மதத்துல அவங்க சொர்க்கலோகம் கடவுள் அவரை தவிர ஒரு கடவுளும் இல்லை இதுதான் மூட நம்பிக்கைன்னு பேர் ஏ சுவாமி தான் கடவுள் மற்றவங்க கும்பிடுற கடவுள் எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றதை காட்டுல ஒரு மூட நம்பிக்கை இருக்க முடியுமா எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை அது இப்ப மூட நம்பிக்கையை யார் பரப்புறாங்கிறது முக்கியமான விஷயம் இல்லவா அது ரொம்ப யோசிச்சு பார்க்கணும் என் கடவுள் சரி என் கடவுள் உயர்ந்தவர் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு எங்க அம்மா உயர்ந்தவன் எனக்கு அது உரிமை இருக்கு ஆனா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஏன் கடவுள் உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு நிச்சயமா சொல்லலாம் எங்க கடவுள் உயர்ந்தவர் பெருமையானவர் கருணையானவர் சொல்லுங்க தாராளமா சொல்லுங்க ஆனால் உங்கள் கடவுள் எல்லாம் சொன்னா அது வந்து அது அன்பு மதம் இல்ல அது துன்புறுத்துற மதம் ஆழமாக துன்புறுத்துற மதமா என்ன அது ரொம்ப தவறு நீங்க எதுக்காக இதை சொல்றேன்னா இப்ப நான் அவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க எனக்கு நோக்கமே கிடையாது நமக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது எல்லோரும் பொறாமையா என்ன பொறாமையா இருக்கு நமக்கு ஒண்ணு அப்படி ஒன்னும் பொறாம கிடையாது கிரிட்டிசிசம் கிடையாது புரிஞ்சுக்கணும் நாம நம்ம வந்து இப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க நம்மள எல்லாம் நம்மள எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க ஒருத்தரையும் அவங்க பண்றது இது வந்து இமோஷனல் பிளாக்மெயில் உங்களுக்கெல்லாம் வந்து மனசு வீக்கா இருக்குன்னு வச்சுங்களேன் உங்க வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் அதுக்கெல்லாம் அவங்க ஆள் வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் அது அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே ஒர்க் பண்றது அவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க நீங்க ஒண்ணுமே எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நாங்கள் கொஞ்ச நேரம் உங்க வீட்டில் உட்காந்து உங்க எல்லாருடைய நல்லதுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்றோம் வாங்க உங்களுக்கும் தோணும் எந்த சாமியாராவது வந்திருக்காங்களா இவங்க தானே வர்றாங்க நம்ம கிட்ட எவ்வளவு பிரியமா வந்து பேசுறாங்க அப்புறம் நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா வாங்க வாங்க வருக வருக தங்கள் வரவு நல் வரவு ஆகுங்க அப்படின்னு உட்காந்து வச்சு அவங்களுக்கு ஜமக்காலம் எல்லாம் விரிச்சு கொஞ்சம் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சு அவங்க உடனே ஆரம்பிச்சிருவாங்க இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்குவதாகு அவர் வந்து சொல்லுவார் நீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒருத்தரா நம்ம வீட்டுல கூட நமக்கு யாரும் நமக்கா பிரார்த்தனை பண்றது எவ்வளவு இறக்கத்தோடு வந்து பண்றாங்க அவ்வளவுதான் ஸ்லோலி நீங்க வந்து நைசா இதுக்கு பேர் தான் என்னன்னா வலை வலை வீசறதுன்னு பேர் அழகா நேக்கா இது பண்ணுவாங்க அப்புறம் என்ன கொஞ்சம் நாள் கிடைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அது அவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வீட்டுல படம் எல்லாம் எடுத்துருங்க அவ்வளவுதான் இந்த படம் இருக்கிற வரைக்கும் நீங்க சாந்தியோடு இருக்க முடியாதும்பா அப்புறம் பொட்டு எடுத்துருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழகா பண்ணி அவங்க வந்து மாத்திடுவாங்க நமக்கு பெரிய பாதிப்பு கிடையாது ஏன்னா அங்க இருக்கிற அத்தனை பேர் மாறிட்டு இருக்காங்க நம்ம இங்க இங்க மாறுறவங்களும் கொஞ்சமா கழிச்சு மாற திரும்பவும் என்ன கேட்டா இத வந்து சாப்பாட்டுக்காக மாறுற போது ஏதோ ஒரு இமோஷனல் ப்ராப்ளத்துக்காக மாறுற போது ஏன் இதை வந்து நம்ம சுவாமி கொடுக்காதா என்ன நம்ம சுவாமி எல்லாம் சரி பண்ணாதான் என்ன நமக்கு வந்து நம்ம வீக் அவ்வளவு வந்து அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும் ஒரு காலத்துல நம்ம நல்லா தான் இருந்தோம் ஒரு ஒரு வீட்லயும் பாட்டி மகாபாரதம் சொல்லுவா பாட்டி மகாபாரதம் ராமாயணம் தர்மராஜாவுக்கு வராத கஷ்டமா நம்ம ராமனுக்கு வராத கஷ்டமா நம்ம கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லம்மா அப்படின்னு ஒரு ஒரு வீட்லயும் பாட்டி தாத்தா எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அது கிடையாது பாட்டி தாத்தாவுக்கே ஆறுதல் சொல்றதுக்கு ரெண்டு பேரும் வேண்டும் ஒருத்தர் வந்து நான் பாக்குறேன் அவருக்கு வந்து உயிர் போயின்னு இருக்கு இழுத்துட்டு இருக்கு அவர் கேட்கிறார் ஒய்ஃபு கிட்ட ஏ சித்தி பாத்தியா சித்தி பாத்தியா என்னாச்சு அப்படிங்கிறார் ஊச்சி இழுத்து உயிர் போக அவர் கேக்குறார் அந்த அம்மா கோமம் வருது போரும் போறும் பகவான் நினைங்க நான் பக்கத்திலே இருக்கேன் அவ்வளவு துருத்துக்காது அவ்வளவு சாலிட்டா உள்ள போறது நான் இன்றைக்கு இந்த சொற்பொழிவை பூர்த்தி பண்றேன் மணி எட்டு ரெண்டு ஆகுறது கொஞ்சம் காலதம்பதமாக தான் ஆரம்பிச்சேன் கொஞ்சம் ஜனங்கள்லாம் வர்றதுக்கு நேரமாகவும் மழை வேற பெஞ்சிருக்கு கிருஷ்ண ஜெயந்தியாவும் இருக்குன்னு கொஞ்சம் பாராயணங்கள் எல்லாம் தொடங்கி இருக்கிறேன் இன்றைக்கு நான் சொல்லி இருக்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டா நமக்கு வந்து பகவான் அந்த நேற்றுக்கு சொன்னேன் நம்ம கர்மங்களை ஒழுங்கா செய்யணும்னு சொல்லி நான் தொடங்க ஆரம்பிச்சேன் அது ஆரம்பிக்கிற போது நம்முடைய மனசை வந்து நல்லா வச்சுக்கிண்டு உலக வாழ்க்கையில வாழணும் காய்க்க வாச்சிக்க கர்மங்களை எல்லாம் ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல தொடங்கி மனசுல எப்படி இருக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சேன் ஹெல்த்தி மைண்ட் ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்ட் மைண்ட் அதாவது ஆரோக்கியமான மனம் அதே மாதிரி வலிமையான மனம் உறுதியான மனம் அப்புறம் எதையும் சார்ந்திராத மனம் அப்புறம் தரமான சிந்தனை அளவான சிந்தனை நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனை என்றெல்லாம் சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு காம்ய நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் காமிய கர்மம் பிராயச்சித்த கர்மம் பிரதிஷித்த கர்மம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ இன்னொரு விஷயத்தை நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் நல்லா பண்றது நோக்கம் பரலோக பிராப்தி பரலோக பிராப்தின்னா சொர்க்கலோக பிராப்தி அதைத்தான் சாஸ்திரம் முதல்ல சொல்லுகிறது அப்ப நமக்கு ஒரு ஆசை வரும் நான் சொர்க்கம் போகணும் நான் இங்கே ஒழுங்கா இருந்தா சொர்க்கம் அப்போ இங்கே ஒழுங்கா இருக்கிறது பை ப்ராடக்ட் இந்த பணம் நிறுத்தரைப்போம் இது அடிப்படையா வச்சு செஞ்சா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்ப சொ எப்படி அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஆசையோட இங்க பண்றானோ அது மாதிரி இந்த கர்மங்களை எல்லாம் பண்ணினா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல பண்றோம் இது நல்லா புரிஞ்சுங்க சொர்க்கத்தை ஒழுங்காயிடுது என்ன ஆகுறது இங்க வாழ்க்கை சரியாயிடுறது அப்புறம் சொல்ல போறது சாஸ்திரம் நம்மளை ஒழுங்கு பண்ணினத்துக்கு பிறகு சொர்க்கத்த பத்தின ஆராய்ச்சியே பண்ண போறது அது என்னங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்த்து அந்த சொர்க்கத்தை பற்றிய ஆராய்ச்சி சொர்க்கம்ங்கிறது அங்க இருக்கு அதுக்கு போறதுங்கிறது அவ்வளவு முக்கியமானதா இல்ல சொர்க்கத்துக்கு போனா அங்கேயே நிஜமாவே ரொம்ப நாளைக்கு இருப்போமா சொர்க்கலையும் திரும்பி வந்துடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா வந்தா திரும்பவும் இதே மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் திரும்பவும் சொர்க்கத்துக்கு போகணும் திரும்பவும் இங்க வரணும் திரும்ப சொர்க்கத்துக்கு போகணும் திரும்ப இங்க வரணும் ஏதாவது தப்பி தவறி பாப்போம்னா நரகத்துக்கு போயிடுவோம் அப்புறம் நரகத்திலிருந்து திரும்ப இங்க வரணும் இதெல்லாம் பெரிய சிக்கல் இந்த சொர்க்க விஷயம் வரும் ஏதாவது முடியுமான்னா இருக்கு அதுதான் குறை விழா நிறைவு அது இங்கேயே இப்பொழுதே இருக்கிறது சொர்க்கத்துக்கு போனாலும் குறைவோடு கூடிய நிறைவு தானே தவிர அங்கேயும் குறைவிழா நிறைவு என்பது கிடையாது அப்படின்னு அப்புறம் சொல்றது முதல்ல இல்லை அப்புறம் சொல்றது குறை விழா நிறைவுங்கிறது அப்புறம் சொல்றது குறை விழா நிறைவுங்கிறது அங்க கிடையாது அது இங்கேயே இப்பொழுதே அதுவாகவே நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது வந்து உருவம் அது உண்மை நான் சொர்க்கம் இல்லேன்னு நான் சொல்ல மாட்டேன் சொர்க்கம் நிஜமா இருக்கு அமெரிக்கா மாதிரி கலியுக சொர்க்கம் அது மாதிரி அது மாதிரி அங்கேயும் இருக்கு அது வந்து நிஜமாவே அந்த சொர்க்கம் இருக்கு நான் நம்புறேன் ஆனா அந்த சொர்க்கத்தை காற்றில் நிம்மதியான வாழ்க்கை இங்கே வாழ முடியும்னு சொல்றேன் புரிஞ்சுக்க முடியும் சொல்றேன் அதை நாளைக்கு விளக்கி சொல்வதற்கு முயற்சிக்கிறேன் என்று சொல்லி இந்த இன்று நிறைவு செய்கிறேன் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதவினே வியோமத்யாப்த தேகாய தட்சிணா மூர்த்ததே நம ஓம் சாந்தி ஹரிஹி ஓம்